அன்பு தோழி வணக்கம் இன்றைய தலைப்பு பிசினஸ் வியாபாரிகளுக்கானது அதாவது வந்து ஒரு கார் கம்பெனி ஓனராவும் இருக்கலாம் ஒரு ஹோட்டல் ஓனராவும் இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது வச்சு நடக்கலாம் செல்றஸ் பண்ணலாம் அந்த மாதிரி உள்ளவங்க லைஃப்ல வாழ்க்கையில வெற்றி அடையணும் அவங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ்கள் இருக்கும் அது என்னன்றது பத்தி நான் பேச வந்திருக்கேன் இப்ப நான் பேச போறது செய்யறோம் அதுல ஸ்டோர் பண்றது மாத்திரம் இல்லாம ஒரு சின்ன டைரி வச்சுட்டு அதுலயும் நம்ம எழுதி வச்சுக்கணும் எழுதி என்னென்ன தேவை மெட்டீரியல் இருக்கா இல்லையா என்ன வேலையை செய்யணும் எந்த வேலையை செஞ்சா இன்னைக்கு நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் சொல்லிட்டு நம்ம வந்து நேத்தியே பிளான் பண்ணிக்கணும் அது மாதிரி செய்யக்கூடிய வேலைக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் கரெக்டா இருக்கா அனுசரி பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டராக இருக்கலாம் லேப்டாப்பா இருக்கலாம் செல்போனாக இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களா அது கூடிய மெட்டீரியல்ஸாகவும் இருக்கலாம் அந்த செக் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் வந்திருக்கு கொடுத்துருவாங்க கொடுத்து நாலு நாள் கழிச்சு மெட்டீரியல் வாங்கலாம் அப்படி ஆர்டர் கொடுத்து கொடுக்குறாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம வாங்கி தரமா வாங்கி வச்சிருக்கணும் ஒருத்த ஒரு 10 கார் ஆர்டர் குடுப்பாங்க ஒரு கார் கம்பெனி ஓனரா இருக்கீங்க நீங்க அப்படின்னா பத்தாம் தேதி ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி எனக்கு பத்து கார் கொடுங்க சரிங்க நான் பத்தாம் தேதி கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்லணும் ஆனா நம்ம வந்து எட்டாம் தேதிய தரமான குவாலிட்டியான காரை ரெடி பண்ணி வந்து அவங்களுக்கு கொண்டு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் நம்மளை தீடியே அந்த கஸ்டமர் வருவாங்க நம்மள நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பேச்சு நம்ம வந்து யாரா இருந்தாலும் சரிங்க எல்லார்ட்டையும் நம்ம கூலா பேசணும் யார்ட்டையும் கோவப்படக்கூடாது வெற்றி காண முடியும் லைஃப்ல பிசினஸ் கார்டு விசிட்டிங் கார்டு கார்டு கார்டு மறந்துட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து பிசினஸ் மேனா இருந்தா கண்டிப்பா விசிட்டிங் கார்டுன்னு அடிச்சிக்கணும் அடிச்சிட்டு அழகா மனுஷன் ஜனங்களை கவர்ற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுட்டு வச்சிருக்கணும் வரவங்க கையில ஒரு விசிட்டிங் கார்டு குடுத்தோம்னா அதை பார்க்கும் போது தேடி வருவாங்க டிரெஸஸ் நம்ம வந்து பிசினஸ் பண்றோம்னா நம்ம பெரிய பெரிய இடங்களை எல்லாம் சந்திக்க வேண்டி அப்படி இருக்கும்போது போடுவாங்க ஓகே இவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க இதே மாதிரி நம்ம குடுக்கற மெட்டீரியல் குவாலிட்டியா இருக்கோன்னு சொல்லிட்டு நம்மள தெரிய வருவாங்க அதனாலதான் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இது நம்ம பண்ணினோம்னா நிச்சயமா நம்ம வந்து எந்த பிசினஸ் ஆயிருந்தாலும் சரி அதிலே நம்ம வெற்றியை அடைஞ்சி லைஃப்ல முன்னுக்கு வரலாம் இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லிருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் மீண்டும் இன்னொரு விஷயத்தோட உங்களை பார்க்கும் நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்